அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளானாம் ஆனா பிறப்பு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இது முதல் குரல் மெய்ப்பொருளை உணரணுங்கிறதுக்காக நிலையாமைக்கு பிறகு இந்த கருத்தை சொல்றார் அதாவது வாழ்க்கையில உடம்பே நிலை இல்லாதது அதனால இது யாக்கை நிலையில்லாமை உடல்நிலை இல்லாமனு புரிஞ்சுக்கணும் அது மாத்திரம் இல்லை இந்த உடம்பு வாழ்கிற போது கூட நிறைய இதில் பிணி இருக்குது நிறைய வியாதிகள் வருகிறது நாம் சரியாக கவனிக்கலைன்னா இந்த உடம்பை அதனாலேயும் கர்மாக்களினாலேயும் வினைகளாலேயும் இந்த உடம்புக்கு நோய் வருகிறது அப்புறம் செல்வம் நாம் ஈட்டக்கூடிய செல்வம் நிலையாமல் அனுபவிக்கிறோம் உறவுகள் நிலையாமை இப்படி வாழ்க்கையில் எதுவும் பெர்மனண்ட்டு கிடையாது இந்த நிலையாமையை உணர்ந்து ஒருவன் என்ன பண்ணணும்னா துறவை மேற்கொண்டு மெய் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆ நிலையாமைக்கு பிறகு துறவு மனப்பான்மை துறவு மனப்பான்மைக்கு பிறகு மெய்ப்பொருளை உணர்வது அந்த மெய்ப்பொருளை உணர்ந்ததை மனதில் ஆழமாக பதிய வைக்கணும் ஆ நிலையாமையை பற்றிய அறிவு துறவை பற்றிய அறிவெல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகிறோம் இந்த குரலில் சொல்லுகிறார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அதாவது எது உண்மையிலேயே பொருளே இல்லையோ அதாவது திடீர்னு ஒரு கயிறை நம்ம பாம்பாக பார்க்குறோம் ஒரு கட்டையை ஒரு மனுஷனாக பார்க்குறோம் கட்டையை கள்ளன் என்று பார்ப்பதும்பாங்க சிப்பியை வெள்ளியாக பார்க்குறோம் ஒரு பொருளை அதுவாக பார்க்கறது இல்லை அது இன்னொன்னா பார்க்குறோம் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கற்பனையிலேயே போய்விடுகிறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நிறைய கற்பனையிலேயே வச்சுருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறோம் பாருங்க இதுவே மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது வாழ்க்கையினுடைய உண்மை என்னவென்று தெரிகிறதில்லை அதனால் என்ன பண்ணுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கை உடல் வாழ்க்கை இதெல்லாம் உண்மையிலேயே பொருள் கிடையாது பொருள்னு சொன்னால் என்னென்னா அதுக்கு உண்மையிலே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு இருப்பு கிடையாது ஆராய்ச்சி பண்ணினா அதுக்கு ஒரு இருப்பு இருக்காது இருப்பற்றதைத்தான் நாம் பொய்ன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கோம் அது கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காது ஆக இருப்பற்றவைகளை இருப்பது என்று நினைக்கிறோம் வாழ்க்கையில் நிலையில்லாததைத்தான் இது வேறு விதமாக சொல்கிறார் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளோடய மூலத்துக்கு போனோம்னா உண்மையிலே அந்த பொருள் பெயர் வடிவம் அதுக்கு இருப்பு இல்லாமல் போயிடும் இப்போ கடல்னு சொல்கிறோம் அலைகள்னு சொல்கிறோம் தண்ணீர்னு சொல்கிறோம் அங்கே மூணு பொருள் இருக்கிறதா ஒரு பொருள் இருக்கிறதான்னு பார்த்தா இரண்டு சொற்களுக்கு பொருள் இல்லை அலைகள்ங்கிற சொல்லுக்கும் கடல் என்கிற சொல்லும் ஒரு தோற்றம் தண்ணீருங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே இந்த உடம்பு நம்ம அனுபவிக்கக்கூடிய உலகம் எல்லாமே ரொம்ப ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தா அணுக்களுடைய துகளாக இருக்கும் அணுக்களுடைய தொகளுக்குள்ளையும் நாம் ஆராய்ச்சி பண்ணினா அணுக்கள் துகளுங்கிறது உண்மை இல்லைன்னு தெரியும் இப்போ எது தான் உண்மை அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி அதை நாம் இனி வரக்கூடிய குரலில் படிக்க போகிறோம் ஆக பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் பொருள் அல்லாதவற்றை பொருள்னு நினச்சோமானால் இல்லாத ஒரு வஸ்துவை இருக்கிற மாதிரி தோன்றுகிறது இருக்கிற மாதிரி தோன்றுகிற வஸ்துவனுடைய உண்மையை நாம் உணராமல் இருந்தோமே ஆனால் மறுளானாம் மானா பிறப்பு பிறப்பு துன்பம் மறுபடியும் மறுபடியும் உடல் பற்று உலகப்பற்று உறவு பற்று இப்படிலாம் வந்து கொண்டே இருக்கும் மானா பிறப்புன்னா தொடர்ந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய பிறப்புன்னு அர்த்தம் மறுளானாம்னா மயங்கி போகின்ற தப்பான அறிவுன்னு அர்த்தம் அந்த மருள் சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் வாழ்க்கையை பற்றின உண்மையை நான் யார் கஸ்துவம் கோகம் குத்த ஆயாத்தகாங்கிறார் ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் நீ யார் நான் யார் நம்மெல்லாம் எங்கேருந்து வந்தோம் இந்த வாழ்க்கையினுடைய உண்மை என்ன அப்படின்னு யோசிக்கணும்ப்பா அப்படின்னு பஜ சொல்லுகிறார் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம மயங்கி போனோமே நமக்கும் சமூகத்துக்கும் கெடுதல் விளையும் என்பதை நாம் உணர வேண்டும் அதற்காகத்தான் இந்த குரலை திருவள்ளுவர் சொல்லுகிறார் எதற்கு உண்மையிலே இருப்பே இல்லையோ ஆனால் அது மேலெழுந்தவரிய தற்காலிகமாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறதோ அதை உண்மை என்று நம்பி மயங்கிப் போகின்றவன் மறுபடியும் மறுபடியும் உலக வாழ்க்கையில் உள்ள துன்பங்களுக்கு ஆளாகிறான் அப்படிங்கிறது இந்த குரலுடைய பொருள்